வணக்கம் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபுக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட புதிய பகுதி அடிப்படை கடமைகளாகும் இரண்டு இந்திய அரசியலமைப்பில் எவ்விடத்திலும் பயன்படுத்தாத சொல் கூட்டாட்சி என்ற சொல்லாகும் மூன்று இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையானது ஒரே ஒரு முறை மட்டும் திருப்தி நான்கு நிதி ஆயோக் எனப்படும் திட்டக்குழு வெளியிட்டுள்ள சுகாதாரப் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க கடவை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சேருங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக் பயோ டெக்னாலஜி எம்பிஎ எல்லா கோர்சஸும் இருக்கு ஹண்ட்ரெட்மெண்ட் மட்டும் இல்லாம கூகுள் கிளாஸ் ரூம் ரூம் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்மெண்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் நாமக்கல் ஒன்று ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரிஸ் போட்டியில் பட்டத்தை வென்றவர் யார் 2. மத்திய அரசு எங்கு நீதி கடிகாரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று உலக திரையரங்குகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது நான்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நூறு சதவீதம் சூரிய சக்தியால் இயங்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி